والذين يؤتون ما آتوا وقلوبهم وجلته انهم الى ربهم راجعون وقال النبي صلى الله عليه وسلم من اتى عرافا فساله لم تقبل له صلاه 40 صباحا او كما قال عليه الصلاه والسلام غنيت الكري الله مليان نري اعمالا يذكرو نؤمنوا يذكرو தர்மங்கள் செய்கிறோம் செய்கிறோம் தொழுகிறோம் எத்தனையோ அமல்கள் செய்கிறோம் ஆனால் என்றைக்காவது நம்முடைய அமல்கள் அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதை பற்றி நாம் சிந்தித்ததுண்டா என்று எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹுடத்திலே நம்முடைய அந்தஸ்து என்ன நம்முடைய அமல்களுடைய அந்தஸ்து என்ன இந்த அமல்கள் அல்லாஹுடத்திலே அங்கீகரிக்கப்பட்டிருக்குமா என்பதை பற்றி ஒரு நாள் கூட நாம் எண்ணிப்பார் கிடையாது வருகிறோம் ஏதோ தொழுது விட்டு சென்று விடுகிறோம் எத்தனையோ தொழுகை நிற்கொழுகிறோம் திலாவத்தை செய்கிறோம் ஆனால் அமல்கள் செய்கிற போது இது அல்லஹால் அங்கீகரிக்கப்படுகிறதா என்கிற சிந்தனை நம் உள்ளத்தில் வருவது கிடையாது அல்லாஹ் திருமணையிலே ஒரு வசனத்திலே அவனுடைய அதிகாரிகளை பற்றி சொல்வான் அவர்கள் எல்லா நல்லறங்களையும் செய்கிற போது பயந்து கொண்டே செய்வார்கள் என்று அல்லா சொல்வான் பெருமனா செல்லி விளக்கம் அளித்தார்கள் அவர்கள் தொடுவார்கள் நோன்போய்பார்கள் தர்மம் செய்வார்கள் இந்த அச்சத்தோடு தான் செய்வார்கள் எனவேதான் அல்லாஹுடைய நல்லடியார்கள் எந்த அமல செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள் இப்ராஹிம் அலிங்க என்ன துவா செய்யறாங்க விட்டுவிட்டு வருகிற போது துவா செய்யறாங்க தொழுகையானிகளாக என்னுடைய துவா ஏற்றுக்கொள் என்று சொல்றான் அவங்க கற்பமா இருக்கும் போது வயிற்றில் இருக்கிற இந்த குழந்தைக இருந்தால் அதை வைத்துக்காக நேர்ந்து விட்டேன் என்று அப்ப என்ன துவா செய் வயிற்றில் இருக்கிற இந்த குழந்தைய என்கிற இந்த <to��> <Sus> <Sing> <between American> <moisturizer> <tuggling> யார சொல்ல இரவிலே நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவிலே நான் சஜிதாவுடைய ஒரு ஆயத்தை ஓதுகிறேன் அப்படி ஓதியத்தில் இருந்த ஒரு மரம் சரிதா செய்கிறது கனவில் நடக்கிறது கனவுல ஒரு மரம் சஜிதா செய்கிறது அந்த மரம் இப்படி துவா செய்வதை நான் கேட்டேன் மரம் சஜிதாவிலே துவா செய்கிறது என்ன துவா செய்கிறது அல்லாஹு இந்த ஒரு சஜிதாவின் காரணமாக எனக்கு ஒரு நன்மையை பதிவு செய்வாயின் காரணமாக என்னுடைய ஒரு பாவத்தை மன்னிப்பாயாக சஜிதாவை ஏற்றுக்கொண்டது போல் என்னுடைய இந்த சஜிதாவையும் ஏற்றுக்கொள்வாயாக என்று ஒரு மரம் துவா செய்கிறது இது அந்த சாமி சொன்ன போது பெருமானார் சொன்னார்கள் இவ்வளவு அழகான துவா இதுமான சஜிதாவுடைய என்று சொன்னாங்க ஏற்கப்படுவது குறித்து நல்லும் நபிமானும் எவ்வளவு கவனம் செலுத்தினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அதில் அலிறுதி அவ்வாணவர்கள் சொல்வார்கள் அமல்களில் காட்டுகின்ற ஆர்வத்தை விட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை ஆர்வம் காட்டுங்கள் அமல் எவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்களோ அதை விட அமல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் இல்லாம என்னுடைய ஒரே ஒரு சஜிதாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று எனக்கு தெரிந்தார் நான் செய்த தர்மங்கள்ல என்னுடைய ஒரே ஒரு திரா சதகாவை அல்லா ஏற்றுக்கிட்டான்னு தெரிஞ்சா நான் மௌத்த விரும்புவேன் சொன்னான் உலகத்தில் நான் வாழ ஆசைப்படுறது என்னுடைய ஒரு அமல் அல்லா ஏற்றுக்கிட்டான்னு தெரிஞ்ச போதும் தெரிஞ்சிருச்சு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை விரும்புவேன் அமல்களை பத்தி யோசிப்பதே கிடையாது அபுபக்கர் ரவி எல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் பகலிலே சில அமல்களை வைத்திருக்கிறான் அதை இரவிலே செய்தால் ஏற்பதில்லை இரவிலே சில அமல்களை வைத்திருக்கிறான் பகலிலே செய்தால் ஏற்பதில்லை எனவே அமல்கள் ஏற்கப்பட வேண்டும் என்ற அஞ்சுங்கள் என்று அபவுக்கருதியவர்கள் சொன்னார் அருமையானவர்களே நாம் நம்மை அல்லாஹிடத்தில் என்ன அந்தஸ்தில் இருக்கிறோம் நம்முடைய அமல்களுடைய அந்தஸ்து என்ன அதை பற்றி நாம் கவலைப்படுறதே இல்லை நாம் நம்பிக்கையா இருக்கணும் அல்லாட்டை நாம ஒப்புக்கொள்ளப்பட்டு அடியார் பெருமானாருடைய சகாவிகள்ல மதீனா வந்த பிறகு முதல்ல இறந்து போன சஹாவிபனும் மதவும் ஒஸ்மான்பனும் மதவன் பெருமானாருடைய உறவினர் அவங்க தான் ஹிஜர் செய்து வந்த பிறகு மதீனால முதல்ல இறந்த சஹாபி அவர்தான் மதீனாவில் ஜன்னத்து வகையில் அடக்கப்பட்ட முதல் மொஹாஜர் பெருமானார் செல்லல்லாசன் அவங்க அவங்க அஞ்சு பேரை அடக்கம் செய்வதற்காக கபூர்ல இறங்கியிருக்கிறார் அஞ்சு பேருடைய கபூர்ல தான் நபி அவங்க இறங்கியிருக்கிறாங்க அதுல ஒரு சஹாபியாக தான் இவர் மகோன் அவர் இறந்த போது பெருமானார் செல்லல்லா ஹலிசன் அவர்கள் அவருடைய நச்சியில முத்தமிட்டார் யார் உஸ்மான் குடும்பத்தனும் அவ்வளவு பாசம் அவர் மேல அவருடைய ஜனாதாவில் பெருமானார் வந்து நெத்தியில முட்டமிட்டான் எல்லா உலமாக்களும் இந்த அதிர்ஷ பதிவு செய்வாங்க அவர் அரக்கணம் செய்வதற்காக கபர்ல இறங்கினாங்க அந்த உஸ்மானி குடும்பத்திலும் நான் பத்தி வரக்கூடிய சம்பவம் இது அவருடைய சாயனார் சொன்னாம தன் மகன் கொண்ட அதீத நம்பிக்கையிலே மகனை நான் சாட்சி சொல்கிறேன் அல்ல உன்மை கண்ணியப்படுத்தி உண்மை அங்கீகரித்து விட்டான் என்று நான் சாட்சி சொல்கிறேன் சொன்னான் செல்வாதி என்று இவ்வளவு பெருமானார் செல்லவாறு சொல்லக்கூடிய வார்த்தை என்னை அல்லா ஏற்றுக்கொண்டானா என்று தெரியாது நீ உன்னுடைய மகனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று எப்படி சொல்லுகிறாய் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இது உறுதியான வார்த்தை இப்படி சொல்லுங்கள் இவர் விஷயத்திலேயே நான் நல்லதை ஆதரவு போவது செய்யல எந்த குற்றமும் பெருமனார் கேட்டாங்க ஆயிஷாவே அது சொற்கத்துக்கு போகுதுன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டான் என்ன அர்த்தம் யாரும் அல்லா இடத்துல என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது அல்லா வந்து சில நேரங்களில் ஒரு சில நல்ல அமல்களை கொண்டு வாழ்க்கை முழுவதும் செஞ்ச பாவத்தை மன்னிக்கவும் செய்வான் சில பாவங்களை கொண்டு வாழ்க்கை முழுவதும் செய்த நல்லடங்களை அழிக்கவும் செய்வான் யாருக்கு என்ன ஏற்படும் சொல்ல முடியாது ஒரு விபச்சாரி வாழ்நாள் முழுவதும் தவறு செய்த ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டிய காரணத்தினாலுக்கு கட்டி வைத்ததற்காக அவள் நரகவாதி ஆனா அப்ப எந்த அவன் நமக்கு ஏற்கப்படும் நம்முடைய நிலை என்னவாக தெரியாது பனு ஈஸ்வர ரெண்டு பேர் நண்பர்கள் இருந்தாங்க ஒருவர் வணக்கசாலி இன்னொருவர் பாம செய்கிறவர் இந்த வணக்கத்தில் ஈடுபடக்கூடியவர் நண்பரி பாவம் செய்யம் பாவம் தொடர்ந்து கோபத்தில் யார பார்த்து இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அல்லா உண்மை மன்னிக்க மாட்டான் என்று யார பார்த்து சொல்லக்கூடாது என்னாச்சு ரெண்டு பேரும் அவுத்தானாங்க அல்லாவுக்கு முன்னால கொண்டு வரப்பட்டாங்க அல்லா அந்த பாதியை பார்த்து சொன்னா என் கருணையால் உன்னை மன்னித்து விட்டேன் நீ சொர்க்கத்துக்கு போக சொல்லிட்டான் அந்த வணக்கசாணியை பார்த்து சொன்னா அவரை மன்னிக்க மாட்டேன்னு சொல்வதற்கு நீ யாருன்னு நல்லா கேட்டான் என்னுடைய அதிகாரம் மன்னிப்பது அவரை மன்னிக்க மாட்டேன் நீ எப்படி சொல்லலாம் உன்னுடைய எல்லா அமலையும் நான் வந்து அழிச்சுட்டேன் நீ நரகத்துக்கு போக எல்லாம் சொல்லிட்டான் இந்த ஹதீசை அறிவிக்கும் போது அபோஹார் ஹதீல்லான் அவர்கள் சொல்வாங்க ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு சொல் அவருடைய எழுபது ஆண்டு கால அமல்களை அழித்து நாசமாக்கி விட்டது இப்ப நாம அமல்கள் விஷயத்துல அது ஏற்கப்படுகிறதா என்ன நிலையில் இருக்கிறது என்பதை நாம யோசிக்கிறதே இல்ல எந்த அமல அல்லா பெருமைப்படுவான்னு தெரியாது ஒரு சகாவி மூச்சரைக்கு ஓடி வந்து தகவீர் கட்டினான்னு வர்றீர் கட்டினதும் அவர் ஓதுனார் அல்லாஹ் புகழ்ந்தா ரொம்ப பிடிக்கும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் பெருமானிட்டு கேட்டாம யார் இப்படி இந்த வார்த்தைகளால் அல்லாஹ் புகழ்ந்தது எடுத்து செல்வது என்று போட்டி போட்டுக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி முப்பதுக்கும் மேற்பட்ட வானவர்கள் இந்த வார்த்தை யார் எடுத்து செல்வது இந்த ஹதீஸ் பலவிதமாக வருது அவர் தொழுகை ஆரம்பிக்கும் போது இப்படி சொன்னார் என்று சில ரிவாயத்துல அவர் சொன்னார் அருமையானவர்களை எந்த அமலை அல்லா நேசிப்பான் எந்த அமலை அல்லா தூக்கி விசுவான் என்பது நமக்கு தெரியாது அதனால நாம செய்யக்கூடிய எந்த அமலானாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வழிகள் என்ன அதுல ஒரு வழிகள் நமக்கு அல்லாஹும் அஹுடைய சூழும் காட்டித் தந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது விஷயம் எந்த அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் முதலாவது விஷயம் என்ன தர்மமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நாம இருப்பதில் நல்லதை செய்வது இருப்பதில் நல்லதை செய்யணும் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் அதாவது தாதம் அலி தம்முடைய ரெண்டு மகன்கள் இடத்துல சொன்னான்னே அல்லா என்னிடத்துல ஒரு ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறான் உங்களுடைய பிள்ளைகள் எனக்காக ஒரு குர்பானியை செய்ய சொல்லுங்க யாருடைய குர்பானியை நான் ஏற்றுக்கொள்வேனோ அவருடைய புகழ் உலகம் உள்ளவரை ஈடு திறக்கும் அதனால அவங்களை குர்பானியை செய்ய சொல்லுங்க ஆகமலை ஹாபியில் பாபியிடத்துல சொன்னாங்க அல்லா இப்படி சொல்லியிருக்கிறான் ரெண்டு பேரும் ஏதாவது குர்பானை கொடுங்க யாருடைய குர்பானியை அல்லா ஏற்றுக்கிறான்னு எனக்கு தெரியல ஹாபியில் என்ன செஞ்சாரு அவர் கால்நடைகள் ஆடுகள் வளர்த்தார் தன்னிடம் உள்ள ஆடுகள்ல ஆக சிறந்த ஆட்டை அறுத்து அதை மலையில கொண்டு போய் வச்சுட்டார் காபி அவர் விவசாயியா இருந்தார் அவர் அறுவடை செய்தவற்றில மட்டமானதை ஆக மோசமானதை கொண்டு போய் அல்லாவுக்கு ஆக அந்த காலத்துல மலையில போய் வச்சிருவாங்க ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம் என்ன யாருடைய தர்மத்தை அல்லா கபூல் செய்ய நாடுகிறானோ ஒரு நெருப்பு ஒன்று வானத்திலிருந்து இறங்கும் அந்த நெருப்புக்கு அல்லா ஒரு கழுத்தையும் கொடுத்துருப்பான் அது அப்படியே அந்த தர்மத்தை கவிக்கொண்டு போயிடும் அவர் கொடுத்த ஆட்டு குருபான அல்லா அதை நெருப்பு எடுத்துக்கொண்டு போனது நிராகரிக்கப்பட்டது என்ன காரணம் இருப்பதில் மட்டமானது அவர் செஞ்சாரு அப்பதான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான் அல்லாஹ் எல்லாருடைய அமல்களையும் ஏற்பதில்லை இரையச்சமுடையவருடைய அமல்களை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான் அதனால தான் இந்த ஆயத்தை நினைச்சா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் அழுது விடுவார்கள் இந்த ஆயத்து இறைச்சமுடையவர்களை அமல்களை மட்டும்தான் எல்லாம் ஏற்றுக்கிறான் ஹஹாபியனுடைய தர்மம் ஏற்கப்பட்டது உள்ளதில் நல்லதை கொடுத்த அதனால நீங்கள் தர்மம் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா அல்லா சொல்வது போலீவாதி உள்ளதில் நல்லதை கொடுங்க இருப்பதில் நல்லதை கொடுங்க நாம் இருப்பதில் மோசமானதை கொடுக்குறோம் இருப்பதில் கெட்டுப்போனதை கொடுக்குறோம் மிச்சமானதை கொடுக்குறோம் ஒண்ணிருக்குழத்துக்கும் நன்மை உண்டு உபயப்படுத்தியதை தர்மம் செய்யறோம் நன்மை உண்டு அதுவே விஷயம் அதே நேரத்தில் நாம ஒரு புது ட்ரெஸ் எடுக்கிறோமா ஒரு பத்து ஏழைகளுக்கு புது டிரெஸ் இந்த தர்மத்தை தான் அல்லா விரும்புகிறான் எனவே அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாம் என்ன செய்தாலும் அலாதான காப்பில் இருந்து செய்யணும் தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது கிடையாது இரண்டாவது விஷயம் நாம் என்ன அமல செஞ்சாலும் நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய தூய்மையான எண்ணம் தர்மம் செஞ்சா மன நெருக்கடியில் செய்யக்கூடாது எந்த நிர்பந்தத்திலையும் செய்யக்கூடாது சுத்தமான உள்ள தர்மம் செய்ய வேண்டும் நம்முடைய உள்ளபலி தானி ராமகுமாரி சொல்லுவாங்க பொது இடங்கள்ல சந்தா வசூல் பண்ணக்கூடாது பொது இடங்கள்ல சந்தா வசூலிக்க கூடாதுமா காரணம் என்னன்னா பொது இடத்துல வசூல் செய்யும் போது யார் உண்மையான எண்ணத்துல கொடுத்தாரு யார் நெருக்கடியில கொடுத்தாருன்னு தெரியாது இப்ப பள்ளியாசர சந்தா வசூல் பண்றாங்க ஒருத்தர் போட்டுட்டாரு பக்கத்தில் உள்ளவர் பார்க்கறாரு அவருக்கு போட புரியவும் இல்லை ஆனால் நாம போடலைன்னா எல்லாரும் போட்டிருக்கிறாங்க நம்மளை தப்பான்னு நினைப்பாங்க அதுக்கானே ஒரு பத்து ரூபா போடுறாரு இவர் தூய உள்ளத்தோடு தர்மம் செய்யலை இந்த தர்மங்களாம் எல்லாம் ஈர்ப்பது கிடையாது நீங்க செய்கிற தர்மம் சிறியதாக இருந்தாலும் அதை தூய செய்வது தர்மங்களுடைய அளவல்லாம் பார்க்கறது கிடையாது அல்லா பார்க்கறது ஹலாசை பார்க்குறான் உலக தூய்மையை பார்க்குறான் பெருமாநா சரலா அலிஸ்வங்க சொன்னாங்க ஒரு பள்ளிவாசல் கட்டினால் என்ன நன்மைன்னு சொல்லி அப்போ சகாபாக்கலுக்கெல்லாம் சந்தேகம் வந்தது ஒரு பள்ளிவாசல் கட்டுற அளவுக்கு யார்கிட்ட பொருளாதாரம் இருக்குது ஒரு பள்ளியை கட்டுகிற அளவுக்கு யார்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க பெருமானார் சொன்னோம்னே ஒரு பள்ளியை கட்டுறதுனா முழு பள்ளியை நீங்க கட்டி கொடுக்கணுங்கிற தேவையில்லை முழு பள்ளியை நீங்கள் கட்டணுங்கிற அவசியம் அல்ல ஒரு பள்ளிவாசலுடைய கட்டுமான பணியில் உங்களுடைய பங்களிப்பு ஒரு காடைப்பறவையின் கா இருக்குது அது முட்டை போடுறதாக இருந்தா தரையை தான் கொத்தும் தரையை கொத்தும் அந்த கொத்துகிற தரையில முட்டை போட்டுரும் சொன்னான்னு அந்த காடை பறவை முட்டை போடுவதற்காக தரையில எவ்வளவு இடத்தை கொத்துகிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பள்ளிக்கு தர்மம் செய்தாலும் அல்ல மருமையில உங்களுக்கு ஒரு பெரிய மாணிகை பெறுகிறான் அல்லாஹத்தாலா அளவுகளை பாக்குறது இல்லை நீங்க எவ்வளவு லட்சம் கொடுத்தீங்கன்னு நல்லா பாக்கிறது இல்லை அல்லாஹால உங்களுடைய தூய்மையான எண்ணத்தை தான் எல்லாம் பார்க்கிறான் இந்த எண்ணங்களை கொண்டுதான் அல்லாஹாவிடத்திலே அது தர்மமாக இருக்கட்டும் மற்றவைகளாக இருக்கட்டும் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனவே அமல்கள் செய்கிற போது நாம் தூய உள்ளத்தோடு அல்லாஹுக்காக அந்த செய்யணும் அதில் பெயர் புகழ் வந்துடக்கூடாது பெயர் புகழ் வந்தால்தான் அந்த அமல்களை தூக்கி வீசி என்பதையும் பார்க்கிறோம் ஒரு அமல் அல்லஹவால் அங்கீகரிக்கப்படுவதற்கு அல்லஹவால் ஏற்கப்படுவதற்கு மிக முக்கியமான விஷயம் என்ன எந்த அமலை செஞ்சாலும் சரியாக செய்வது சரியா செய்யறதுன்னா என்ன சட்டம் அறிந்து செய்வது சட்டம் தெரியாமல் செய்யக்கூடிய அமல்களாக எல்லாம் இருக்கிறது இல்லை அது தொழுகையானாலும் சரி ஜக்காத் சரி ஹஜ் சரி ஒரு சஹாபி பள்ளிக்கு வர்றாங்க பெருமாள் செலவு ஆளுக்கழக்கம் தம்முடைய தோழர்கள் யாரார் எப்படிலாம் தொழுகிறாங்க எல்லாத்தையும் கவனிப்பாங்க அவங்க பள்ளியில் உட்காந்துருப்பாங்க யாராவது வந்து தகித்தல் மஞ்சு தொழுதாலும் கவனிப்பாங்க என்ன தொழுதாலும் கவனிப்பாங்க தவற திருத்திக்கிட்டே இருப்பாங்க பெருமானார் பதில் சொல்லி விட்டு சொன்னாங்க திரும்பி போனா சொல்லி போய் ஒழுங்கா தொழுதுட்டு வா சரியாக அதே சொல்லல போய் சொல்லு சொன்னாங்க அவர் போனார் மறுபடியும் தொழுதார் தொழுது விட்டு வந்து பெருமானாருக்கு சனான்னு சொன்னார் பெருமனார் செல்லிசன இருவான்னு சொன்னாங்க ரெண்டா அப்பையும் போனார் தடவை திருப்பி அனுபவப்பட்டு அப்புறம் வந்து சொன்னார் யார சொன்னதா இதற்குமே எனக்கு எப்படி தொழணுங்கிறது தெரியாது எனக்கு சொல்லிக் கொடுங்க இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது இதுக்கு மேல எனக்கு தெரியாது எனக்கு சொல்லிக் கொடுங்க அந்த சஹாபிக்கு பெருமானார் செல்லல்லாசன் அவர்கள் தக்பீர் தஹரீமாவிலிருந்து சதாம் கொடுக்கிற வரைக்கும் என்னென்ன விஷயங்களோ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தாங்க நிதானமாக செய்கிறது நிதானமாக செய் சஜிதா நிதானமாக செய் ருக்குவிலிருந்து எழுந்து நிதானமாக நீல் இரண்டு சஜிதாவுக்கு மத்தியில் நிதானமாக உட்காரு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க இப்படி செஞ்சாதான் அமல்கள் ஏற்கப்படும் இன்றைக்கு என்ன பிரச்சனை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நம்முடைய தொழுகைகளை கூட ஒரு இமாமரை சரி பண்ணி சொல்ல முடியல சட்டம் சொல்ல முடியல ஏன்னா ஒரு இமாமுடைய பணி சொல் சில பாப்பாங்க எல்லாத்தையும் ஒழுங்கா தொழுகிறாங்களா இல்லையா பார்ப்பாங்க அது ஒரு இமாமுடைய கடமை மசித பதிர தொலகிக்காக எதாம சொல்லப்பட்டு ஒரு சஹாபி மதோசுல வந்து பெருமன் செல்லவா அரசு தொழுந்து முடித்து விட்டு அவர்கிட்ட கேட்டாங்க நீ எதற்காகப்பா பள்ளிக்கு வந்தாங்க எதுக்கு பள்ளிக்கு வந்த எங்களோடு தொழுவதற்கு வந்தாயா நீ தனியாக தொழுவதற்கு வந்தாயு கேட்டாங்க எோடு தொழுதற்கு வந்திருந்தால் நீ ஜமாத்திலே சேர்ந்து இருக்க வேண்டும் நீ தனியாக தொழுவதற்காக பெருமான கண்டிச்சாங்க நீ சொன்ன சொல்லணும்னா எங்க ஜமாத்து நடக்குதோ அங்க சொல்லக்கூடாது பதிலுடைய சுண்ணத்தாக இருந்தாலும் சரி ஒரு ஓரமா தொழணும் ஒரு ஓரமா போய் தொல்லணும் ஜமாத்து எட்டாம சொல்லப்பட்ட பிறகு பிறகு ஜமாத்து நடக்கிற்குக்கூடாது பெருமநாசன் அவர்கள் சகாதிகள் செய்கிற எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க தவற திருத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது தொழுகை ஆனாலும் சரி இதர வணக்கங்கள் ஆனாலும் சரி எல்லாத்தையும் சொல்லுவாங்க சம்பவங்கள் நான் சொல்லலாம் தொழுகையில பெருமான திருப்தி கொடுத்த விஷயங்கள் அபு பக்ரா ஒரு சகாவி ஒரு நாள் மசிதுக்கு வர்றாங்க அவரு வரும்போது பெருமானார் செல்ல போயிட்டாங்க நாமளே இல்லாம ருக்குல இருந்தா ஓட ஓடி வருவோம் இல்லையா அவர் என்ன செய்யறாரு இந்த பக்கம் சஃ நிக்குதுன்னா சஃல வந்து தத்வீர் கட்டி ருக்கு செஞ்சா பெருமானார் ருக்குல இருந்து எடுவாங்க அதுக்காண்டு என்ன பண்ணாருன்னா வர்ற வழியிலேயே தத்வீர் பட்டி ருக்கு போயிட்டாரு ருக்கோவுக்கு போய்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சஃபில் வந்து சேர்ந்துக்கிட்டேன் வர்ற வகையில் அப்படியே என்ன சொல்லி தப்பி இருக்கிட்டு ருக்கோ அப்படியே வந்து சேர்ந்துக்கிட்டேன் பின்னால் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் பெருமானாருக்கு காட்டி கொடுக்கப்படும் அதை நபி அவங்களே சொல்லியிருக்கிறாங்க ஹதீஷ் புகாரில் இருக்குது பெருமானாருக்கு தரப்பட்ட அதிசயம் என்னென்னா தொழுகையில் பின்னால் உள்ளவங்க என்ன தப்பு செஞ்சாலும் பெருமானாருக்கு அது தெரிஞ்சு வரும் முடித்ததும் கூப்பிட்டாங்க அபு என்னப்பா அப்படி செஞ்சேன் சஃலை வந்து சேர்ந்து ஒரு ரத்துக்கு போயிடும் அந்த அச்சத்தினால நான் வர வர அப்படியே தக்வீர் கட்டிட்டேன் சொல்லி சொன்னார் அப்ப நவி அவங்க சொன்னாங்க இனிமே அப்படி செய்யக்கூடாது இனிமேலவாறு செய்ய தொழுகையினுடைய தவறுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும் எந்த அமலும் அது சரியாக இருந்தா தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அருமையானவர்களே மார்க்கத்துல ஆரோக்கியமானவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது நோயாளிகளுக்கு ஒரு சட்டம் இருக்குது பரந்து நின்று தொழணும் நிக்க முடியலையா உட்கார்ந்து தொல்லணும் உட்கார முடியலையா வலது சரிந்து படுத்துக் கொண்டு தொல்லணும் அதுவும் முடியலையா நல்லாந்து படுத்துக்கொண்டு தொழணும் அதே நேரத்தில் சட்டம் தெரியணுமா இல்லையா யாருக்கு அமரலாம் யாருக்கு உட்காரலாம் சொன்னா தவற புரிஞ்சுக்கிறாங்க ஒரு மனிதர் ஒரு கைத்தடியை ஊன் தொல முடியும் ஒரு கைத்தடியை பிடித்துக் கொண்டாவது நின்று தொல வேண்டும் ஒரு சுவர்ல தாந்திக்கிட்டு நிக்க முடியும் அப்படின்னு சொன்னா சுவரில் தாழ்ந்து நின்று தொல வேண்டும் இல்ல ஒரு உதவியாளர் அழைச்சிட்டு வந்து அவரை பிடிச்சுக்கிட்டு நின்று சொல்ல முடியும் என்று இருந்தால் இதெல்லாம் முடியலன்னா உட்காந்து ஜமாத்து வந்துருந்து அதை ஒருத்தர் கைத்தடியை வச்சுட்டு நிற்பார் பரவான தொழுகையில் கைத்தடிய பிடிச்சுக்கிட்டு இருக்குது இப்படி எல்லாம் இருந்தாதான் உட்காந்து இதெல்லாம் முடியாத பட்சத்தில் உட்காந்து தொலைதான் அருமையானவர்களே நான் யாரையும் சாக்கல உட்கார்ந்து தொழுவுறவங்க உங்களுக்கு உட்கார்ந்து தொலை அனுமதி இருக்குதா என்று என்னைக்காவது எந்த ஆலிமத்தையாவது கேட்டிருக்கீங்களா நீங்க வந்து எழுதுறதுக்கு அதிரத்தை நாடி வர்றீங்க ஒரு பத்து பேர் எழுதி கொடுங்க கடை திறந்தா கடைக்கு துவா ஊதுறதுக்கு ஹதரத்தை வர்றீங்க ஆனா உங்களுடைய தரி சரி செய்யறதுக்கு என்னைக்காவது ஹதரத்தை நாடி இருக்கீங்களா நீங்களா நாடி வர்றதும் இல்லை சொன்னா குறையும் சொல்றீங்க எப்பவுமே தாக்கி பேசுறாரு இதற்கு பள்ளியில் யாராவது உட்கார்ந்து இருக்குதான் உட்கார்ந்து உட்கார்ந்து அனுமதிங்க உட்கார்ந்து அவங்க ருக்கு சுஜி சரியா செய்யறதில்லை எல்லாம் என்னையும் மன்னிக்கணும் உங்களையும் மன்னிக்கணும் அவங்களுக்கு ருக்கு சுஜி செய்ய தெரியல ருக்கு ஒழுங்காக செய்ய மாட்டிருக்கிறாங்க ருக்குவுக்கு எவ்வளவு புனியனும் சஜிதாவுக்கு அதை அதிகமாக புனியணும் நீங்க உக்காந்தத்தோடு தான் இந்த கை அப்படியே தொடையில தான் இருக்கணும் இந்த கையை முன்னால கொண்டு போறதுக்கு பின்னால கொண்டு போறதுக்கு வேலையே இல்லை அதுக்கும் சஜிதாவுக்கு சம்மந்தமே இல்லை ருக்குவுக்கு எவ்வளவு புனியறிங்களோ அதை அதிகமாக சஜிதாவுக்கு புனியணும் இந்த சட்டங்களை தெரிய மாட்டிருக்கீங்க எப்படி அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களுடைய அமல்கள் ஏற்கப்படுவதற்கு நான் சட்டத்தை பேசுறேன்னு தவிர இதை பேசுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க எனக்கு ஏதாவது போகுதா சட்டத்தை சொல்றது என்னுடைய கடமை இதை கேட்டு நடப்பது உங்களுடைய கடமை இதை மதிக்கணும் சொன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது அல்லாஹிடத்துல நான் நிரபராதி ஆயிடுவேன் எல்லாம் சொல்ல வேண்டியது என் கடமை அபிமார்கள் சொன்னாங்க அரை நண்பரா எத்தி வச்சுட்டேன் அவ்வளவுதான் அருமையானவர்களே உட்காந்து தொழுகிறதுக்கு மார்க்கத்தில் யாருக்கு அனுமதி இருக்குது என்பதை தெரிந்து கொண்டுதான் என்ன நன்மையும் அந்த முழு கூடி அதான் கொடுப்பாங்க ஆரோக்கியமா வர்றாரு மத்த சபையில் உட்கார் பள்ளிக்கு வந்தா சேர்ல உட்கார் பெருமான் சகும ஹவீசன் அவர்கள் சொன்ன அந்த காலம் வந்துவிடுமோ என்ற அச்சம் யூத கிறிஸ்தவர்கள் செய்த அத்துணையையும் நீங்கள் செய்வீர்கள் ஒரு புதலுக்குள் அவர்கள் நுழைந்தால் நீங்களும் எனக்கு பயமா இருக்குது யூத கிறிஸ்தவர்களையும் துலக இருந்துச்சு நம்மள மாதிரி தியான் இருந்தது நிற்பதை இருந்தது சஜிதா இருந்தது எல்லாமே இருந்துச்சு நீ குரான் எடுத்து பாருங்க அபிமானர்கள் ருக்குறாங்க மரிய மலை சிலாம்மா பார்த்து அதெல்லாம் சொல்கிறான் நெல்லுங்கள் குனியுங்கள் சஞ்சாசி எல்லாம் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி சர்ச்சில் அவங்க நிற்கிறாங்களா ஒரு பூசுகிறாங்களா இல்லை ஏன் இந்த செயற் கலாச்சாரம் வந்துச்சு போச்சு எல்லாம் போச்சு பயமாக இருக்குது எல்லாம் பாதுகாக்கட்டும் இந்த வார்த்தைகள் நல்லா கவுல் செஞ்சிடாமல் மன்னிக்கட்டும் எங்கள் பள்ளிகள் சர்ச்சைகள் ஆகிடமோன்னு பயமாக இருக்குது எங்கள் பள்ளிகள் சர்ச்சைகள் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது அதனால் அருமையானவர்களே வார்த்தைகளை நானும் இயன்ற வரைக்கும் நடீனமாகத்தான் பயன்படுத்துகிறேன் குறிப்பா யாரையும் நம்ம சொல்றது நோக்கமே கிடையாது சிலர் இப்படியும் கோஞ்சுக்கிட்டாங்க என்னத்தான் அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிடலாம் என்னத்தான் அவர் சொல்லி பேசுனாரு என்ன கைகாட்டி தான் பேசினாரு சொல்றாங்க ஆச்சரியமா இருக்குது அதனால சட்டத்தை தெரியுங்க நான் சொல்றது உங்களை குறை சொல்ல சட்டத்தை தெரியுங்க உட்காந்து எப்போ சொல்லலாம் தயவு செஞ்சு உட்காந்து விட்டுட்டு பேசணும் இதை சொன்னா அவர் சேரல உட்காந்து பேசுறாரு அது மட்டும் கூடுமா தான் கேட்டுக்கிறாங்க சில பேர் சேரலை அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு உட்கார்ந்து தான் நிறையவங்க பேசுவாங்க அது தெரியுமா உட்கார்ந்து பேசுவாங்க அதுக்கும் தொழுகிக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது அப்ப அதனால விதண்டாவாதம் பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் உங்களுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும் இல்லைன்னா வீணா அல்லா பழைய சுருட்டி வீசுற மனு தூக்கி அதனால அமல்களுடைய அக்கறைக்கு நான் சொல்றேன் இது தொழுகிக்கு மட்டுமல்ல தொழுகையானாலும் நீங்க உட்கார்ந்து சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க உடம்புல நோய் இருக்கதா வைக்கப்படாதீங்க ஒரு நல்ல ஆலிம்கிட்ட போய் கேளுங்க ஒரு நல்ல முஸ்திட்ட போய் கேளுங்க எனக்கு இப்படி இப்படி சிரமம் எனக்கு ஒரு செஞ்சா என்ன பிரச்சனை எனக்கு சஜிதா செஞ்சா இந்த பிரச்சனை நான் சஜிதால இருந்து மேலே வர முடியாது இந்த நிலையில என்னுடைய தொழுகை முறை என்ன இப்படி நீங்க கற்றுக்கொண்டு அந்த முஸ்திட்ட தெரிஞ்சுக்கிட்டு நீங்க தாராளமாக சேர்ல உட்கார்ந்து சொல்லுங்க உங்களுக்கு முடுக்கூலி கிடைக்கும் நான் சொல்றேன் ஆனால் அதை தெரியாமல் எல்லாரும் இஷ்டத்துக்கு சேர்ல உட்காந்து என்ன அர்த்தம் இருக்குது என்ன பொருள் இருக்காது எனக்கு தெரியும் அருமையானவர்கள் அமல்கள் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான ஷர்த்துகள் நிபந்தனைகள் தொலைகிக்கு மாத்திரமல்ல ஜக்காத்துக்கும் உண்டு ஜக்காத்து கொடுக்கறோம் நாம ரமதான்தான் இஷ்டத்துக்கு ஜக்காத்து கொடுத்து முடிச்சிடுறோம் எந்த பொருள் எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும் யாருக்கு தர வேண்டும் எப்படி கொடுத்தா ஜக்காத்து நிறைவேறும் யாருக்கு கொடுத்தா நிறைவேறும் யாருக்கு கொடுத்தா நிறைவேறாது அதை அந்த சட்டங்களை ஒரு சில இந்த காலத்தில் சில வாலிபர்களிடத்தில் தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் அறிந்து செய்ய வேண்டும் அறிந்து செய்வதும் அமல் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான காரணங்களில் உண்டு தலை போட்டு வெளியே போயிரு நினைச்சி அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சரியா செய்யணும் சட்டம் தெரிஞ்சு செய்யலாம் அந்த சகாபி தவறா தொழுது அது பெருமானார் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எந்த அமலானாலும் அவர்களும் அவங்களுடைய சத்திய தோழர்களும் செஞ்சிருக்கணும் சஹாபாக்கள் செய்யாத எந்த அமலை புதுசா நாம உருவாக்க கூடாது எந்த அமலை நாம புதுசா உருவாக்க கூடாது அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ரெண்டு நிபந்தனை சொன்னாங்க ஒன்று அல்லாவுக்காக மட்டும் செய்ய வேண்டும் இரண்டாவது அது நபி வழியில் பெருமானால் சகாபாக்கள் செய்த வழியில் இருக்கணும் அவங்க செஞ்சா நம்ம செய்யணும் அவங்க செய்யலாம் நம்ம செய்யக்கூடாது அது எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுடைய வழியில அவங்கதான் நமக்கு முன்னோ அவங்களுடைய பாதையில செய்யணுமே தவிர நாம புதுசாக இதையும் என்ன செய்யக்கூடாது உருவாக்கக்கூடாது இதெல்லாம் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான சில வழிமுறைகள் இறுதியாக சிலதை சொல்லி முடிச்சிடுறேன் சில பாவங்கள் செஞ்சோம்னா அமல்கள் நிராகரிக்கப்படும் அந்த பாவங்கள் என்ன பெருமனார் சிலர்லேஷன் நம்ம சொன்னானே அல்லா சிலருடைய தொழுகை ஏற்பதில்லை யார் அல்ல பெற்றோர்களை துன்புறுத்துகிறானோ அவன் தொழுகை அல்லா ஏற்றுக்கிறது ஏன்னா போன வாரமே பெற்றோர்களுடைய கடமைகளை பற்றி பேசினேன் தாய் சங்கடப்படுத்தி விட்டு நீங்கள் ராத்திரி பூர நின்று தகச்சல் தொழுதாலும் அதுக்கு நன்மை இல்லை அதுக்கு நன்மை கிடையாது பெற்றோர்களை துன்புறுத்தியும் எவ்வளவு பெரிய தர்மங்கள் செய்யும் ஒப்புக்கொள்ளப்படாது ஒருவருக்கு செஞ்ச உபகாரத்தை சொல்லி காட்டிட்டீங்க அல்ல அமலை ஏற்றுக்க மாட்டான் திருக்கி வீசிருவான் இன்னும் சிலது நம்பி அவங்க சொன்னாங்க யார் ஜோசியக்காரனிடத்திலே செல்வாரோ ஜோசியக்காரனிடத்திலே சென்று அவனிடத்திலே ஜோசியத்தை பற்றி கேட்பாரோ அவருடைய நாற்பது நாள் தொழுகையை அல்ல ஏற்பது கிடையாது இப்படி எத்தனை அமல்கள் எத்தனைய பாவங்கள் அந்த பாவத்தினால பல நாள் தொழுகைகள் நிராகரிக்கப்படுகிறது நான் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுவது மிகப்பெரிய பாக்கியம் அதனால தான் நான் சொன்ன எல்லா நல்லடியார்களும் தகப்பல் பின்னா எல்லா என்னுடைய அமலை ஏற்றுக்கொள் என்னுடைய அமலை கபூல் செய் இந்த துவாதான் அவனுடைய துவாக்களாக இருந்தது எல்லாம் இல்லாமல்லா அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என்னென்ன காரணிகள் இருக்கிறதோ அதையெல்லாம் அறிந்து கடைபிடிக்கிற சௌசியத்தை தருவானாக அமல்கள் நிராகரிக்கப்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் தெரிந்து அந்த அமல்கள் நிராகரிக்கப்படுவதற்கு காரணமான அந்த செயல்களை விட்டும் பாவங்களை விட்டும் எல்லாம் நம்ம எல்லோரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக நம்முடைய துவாக்கள் நம்முடைய தொழுகைகள் நம்முடைய நோன்புகள் நம்முடைய இதர வணக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்டவைகளாக ஆக்குவானாக பாகுனா அஹமதுல்லா அப்துல்லமின் கனி துருப்பதி அல்லாஹு நல்லே ஒவ்வொரு ஆண்டும் முசாஃபர் நகர் மதரசா காசுமீர் உலோமிலிருந்து நம்முடைய மதரசாவுக்கு நம்முடைய பள்ளிக்கு வசூலுக்காக வருவார்கள் இது மூலமாக ஹுசைன் பத் மதினி ரஹமத்துல்லாலை அவர்களால் நிறுவப்பட்டு அவர்கள் துவங்கி வைத்த ஒரு மதரசா தாராளமாக அந்த மதரசாவுக்காக உதவி செய்யுமாறும் கேட்டுக்கொண்டார் Thank you.